ஒன்பது தொழுகையில் தவறு செய்தவர் பற்றிய பின்வரும் ஹதீஸை அபுலாக ஒருவர் வந்து தொழுதார் பின்பு நபி அவர்களுக்கு அவருக்கு பதில் கூறிய நபி சொல்லாஹும் அலிஹிவசல்ல அவர்கள் நீ சென்று மீண்டும் நிச்சயமாக நீ இப்போது தொழவில்லை அதாவது நீ தொழுதது சரியாக இல்லை என்று கூறினார் உடனே அவர் மீண்டும் தொழுதார் பின்பு வந்து நபி சல்லு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு சலாம் கூறினார் இவ்வாறு மூன்று தடவை அவர் செய்யும் வரை இது நடந்தது புகாரி ஏழு ஐந்து ஏழு முஸ்லிம் மூன்று ஒன்பது ஏழு